புராம் கருணாலயம் நமாமிஷங்கரம் ஓ பஜகோவிந்தம் என்கிற ஒரு கிரந்தம் சங்கராச்சாரியாரால் இயற்றப்பட்டிருக்கிறது என்று கருதப்படுகிறது இதில் உள்ள பல ஸ்லோகங்கள் சங்கராச்சாரியாரும் அவருடைய சிஷ்யர்களும் சேர்ந்து சொன்னதாகத்தான் சொல்லுகிறார்கள் இதை பற்றி பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன ஆனாலும் இந்த கிரந்தம் ஒரு மனிதனை ஆன்மீகத்தை பற்றி சிந்திக்கும்படி செய்கிறது உலக வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்துகிறது உலக வாழ்க்கையில் பற்ற தன்மையை உருவாக்குகிறது கடவுளிடத்திலும் குருவினிடத்திலும் சாஸ்திரத்தினிடத்திலும் பக்தியை உண்டு பண்ணுகிறது வைையெல்லாம் இந்த கிரத்தின் இந்த நூலின் சிறப்புகள் பெரும்பாலும் இந்த கிரந்தம் நன்றாக மனதிற்கு வைராக்கியத்தை உபதேசிக்கிறது வைராக்கியம் என்று சொன்னால் பற்றத்த தன்மை இவ்வுலக வாழ்க்கையில் ஒட்டியும் ஒட்டாமலும் இருக்கிற ஒரு மனப்பான்மையை தெளிவான அறிவை இந்த கிரந்தம் நமக்கு உபதேசிக்கிறது பஜகோவிந்தம் என்று இந்த கிரந்தம் தொடங்குவதால் இதற்கு தலைப்பே பஜகோவிந்தம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது பஜனு சொன்ன நினை தேடு வழிபடு அன்புசெ என்றெல்லாம் பொரு நினை தேடு திங்க் டு சீக் வழிபடு டு வர்ஷிப் அன்பு செய்வ் வி லவ் வித் கடவுளோட அன்பாக இருக்கும் கடவுளிடத்தில் அன்பு செலுத்து ஆக நினைன்னு சொல்றதும் வழிபடுன்னு சொல்றதும் தேடு என்று சொல்றதும் அப்புறம் அன்பு செலுத்துங்கிறதும் ஒரு ஒரு கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கு கடவுளை நினை அப்படி ஒரு அர்த்தம் நீ எதையும் தேடி பிரயோஜனம் இல்லை கடவுளை தேடுறதுதான் நல்லது அப்படின்னு ஒரு அர்த்தம் வழிபடு அவனையே பூஜை பண்ணு கடவுளையே வழிபடுன்னு அர்த்தம் அவன் தேடு நினை தேடு வழிபடு அன்பு செலுத்து அப்புறம் இன்னொன்று அறிந்து கொள் அறிந்து கொள் அதனால் முதல்ல கூட அறிந்து கொள்ளுன்னு போடணும் அறிந்து கொள் நினை அறிந்து கொள் தேடு அறி நினை வழிபடு அன்பு செலுத்து இதெல்லாம் இது அர்த்தம் பஜ் சேவா கர்மணி இது தாத்து பாட்டா தாத்து பாட்டம்னு சொன்னால் ஒரு ஒரு ரூட்டுக்கும் அதுக்கெல்லாம் மீனிங் இருக்குது இதுலயே ஆரம்பிக்கிற போறேன்னு ஆரம்பிக்கிறது எடுத்த உடனே கிராமர் தான் அதுக்கு தாத்து பாட்டு கம் கமனே அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ அது மாதிரி புரியறதுக்காக சொல்றேன் கம் சாத்திய கமனே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிலாம் நிறைய சொல்லுவோம் இப்போ வந்து ஒன்று பூ சத்தாயாம் லப் பிராப்தவு இப்படி தாத்து பாடம் படிக்கணும் சொச்சம் தாத்து ரொம்ப இல்லை ரெண்டாயிரத்து சொச்சம் தாத்து ஒவ்வொரு தாத்துவும் எடுக்கிற ஃபார்ம் இருக்குல அதனால் அந்த தாத்து எல்லாம் அதெல்லாம் இது பண்ணால் அது ஒரு அது ஒரு சயின்ஸ் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம்னா அது ஒரு ஆனந்தம் தான் கிராமர் இருக்கே ரொம்ப ஆனந்தமானது அதனால் அப்போ பஜ்ஜு பஜ நம்ம சொல்கிற போது இந்த பஜ்ஜுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பஜ்ஜுன்னு சொன்னால் சேவா கர்மணின்னு தாத்து பாட்டம் சேவா கர்மணினா என்ன அர்த்தம் சேவை செய்கிறது சேவை புரியும் செயல் அப்படிங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்கு ஆனால் ஜ் தாத்தோ சேவா கர்மணி இது தாத்து பாடாது அவமியத்தை அதுக்கு என்னென்னா அதாவது சேவா கர்மணி என்று தாத்து பாடத்தில் இருந்தாலும் கூட பூஜ்ய விஷய பிரேமவாச்சகார்த்தா பூஜ்ய விஷய பூஜ்ய விஷயம் என்ன பூஜிக்கத் போற்ற தகுந்த பொருளில் அன்பு செலுத்துவது தான் பஜ்ஜுங்கிற தாத்துவுக்கு ஒரு அர்த்தம் போற்றத்தகுந்த பொருளில் பேரன்பு பூணுவது பக்தி என்பதாகும் பக்தின்னு சொல்கிறோம் இந்த பஜ்ஜுங்கிற தாத்துவோட இக்கு தா சேர்ந்தா தான் பக்தி பஜ்ஜு இந்த தாத்து இருக்கேன் பஜ்ஜு பஜ்ஜுங்கிற ஒரு பிரத்யம் ஒரு ஒரு சஃபிக்ஸ் சேரணம் அது வந்து தவது இக் தாவா இக் அதுக்கு பேர் தவத்து பிரத்தேயம்னு சொல்லுவோம் பயந்துவிடாங்க இப்படிலாம் கேட்டால் நாங்கள் சம்ஸ்கிருத கிளாஸ் பக்கம் வரவே மாட்டோம்னு விடாங்க உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ண நினச்சி நான் சொல்கிறேன் கடைசியில் அது மாறி போனாலும் போயிடும் அதனால் பஜ்ஜுங்கிற தாத்துவோட க தவத்து பிரத்தேயத்தை வந்து சேத்துவமான அதுதான் பக்தி அப்போது பஜ பஜான்னு சொல்கிற போதும் பக்திம் குருன்னு சொன்னாலும் பஜன்னு சொன்னாலும் ஒரே அர்த்தந்தான் பக்திம் தேஹி பக்திம் தேஹி பக்திம் தேஹி சம்போ பக்திம் தேஹி சங்கர பக்திம் தேஹி பரமசிவ பரமசிவ பக்திம் தேஹி அப்படின்னு பாட்டு பஜனை பாட்டு பாடுவோம் பகவானே பக்தியை குரு பக்தியை குரு பக்தி குரு பக்திம் தேஹி பக்திம் தேஹி பக்தி தேக்திம் தேஹி முக்தி தேஹி முக்தி தேஹி முக்தி தே நல்ல இருக்கும் பொருளில் பேரன்பு செலுத்துறது இதுலருந்து தான் பக்தின்னு வந்ததுன்னு சொல்றதுக்காக சொல்றேன் இந்த பஜ்ஜுங்கிற தாத்துல இருந்து தான் பக்தினே வந்துருக்கு இதோட இக் சேர்த்து பஜ்ஜு பிளஸ் இக் கடைசியில் பெண்பால் சொல்ல மாறி ஸ்ரீலிங்க சப்தம் மாறிடுச்சு பக்திங்கிறது ஸ்ரீலிங்கம் பஜங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லியாச்சு இது பஜங்கிறது வந்து பஜ அப்படின்னா வழிபடுங்கிற அர்த்தமெலாம் சொல்லிவிட்டேன் எதை பஜிக்கிறதுனா கோவிந்தம் பஜ அப்படின்னு சொல்லி தொடங்கிறது இனி ஸ்லோகத்தை படிச்சுட்டே நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் கோவிந்தம்னா என்னன்னா உயிர்களை அறிபவன் கோபிகி வேத்தி தி ால் வே அறியடுபவன் வேதங்களால் அறியப்படுபவன் என்பதால் கோவிந்தன் கோபி வேறோம் கோவிந்த கௌ இந்த கவு சப்தம்னு இருக்கு கவுனா பசுமாடு கவுனுங்கிறது இங்கி இங்கிலீஷு இது வந்து கௌகாராந்தா புல்லிங்கா கௌ சப்தா ஸ்ரீலிங்கத்துலையும் அப்படி தான் கௌஹ காவ் காவா காம்காவோ காஹ சப்தம் இருக்கு ஞாபகம் இருக்கா காம் காவ காஹான்னு சொன்னால் இரண்டாம் வேற்றுமை பன்மை அதனால் என்ன சுவாமி பஜகோவிந்தம் எடுக்கிறீங்களா கிராமர் கிளாஸ் எடுக்கிறீங்களா கேட்டு வாய்ங்களுக்கு புரியறதுக்காக சொல்லுங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் முதல் ஒரு மீனிங் என்ன கோபிகி வேத்தி தி வேதங்களால் அறியப்படுபவன் வேதங்களால் தான் தெரிஞ்சுக்க முடியும் கடவுளை வேதங்கள் எல்லாம் வேத பிரமாணத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் சாஸ்திரையோ நித்வா அதுன்னு சொல்லியிருக்கு பிரம்மசூத்திரம் சாஸ்திரத்தினால்தான் அறிந்து கொள்ள முடியும் பிரம்மத்தை அப்படின்னு பிரம்மசூத்திரம் சொல்லுகிறது சாஸ்திர பிரமாணாதேவ பிரம்ம அவகமியதே சாஸ்திர பிரமாணத்தினால் தான் என்று மூன்றாவது சூத்திரம் சொல்லுகிறது பிரம்மசூத்திரம் அல்ல வேதங்களால் அறியப்படுபவன் அப்புறம் என்னென்னா காஹா விந்தத்தி காகன உயிர்களை உயிர்களை விந்தத்தி அறிகின்றவன் உயிர்களை அறிகின்றவன் எவனோ அவன் பிரம் அவன் கோவிந்தன் உயிர்களை அறிபவன் வேதங்களால் அறியப்படுபவன் கோவிந்தன் ஒரு மீனிங் உயிர்களை எவன் அறிகின்றானோ அவன் கோவிந்தன் நம்மையெல்லாம் அறிவது யாரு இறைவனுக்கு தான் சொல்கிறோம் இல்லையா கடவுளுக்குத்தான் வெளிச்சம் பா அப்படிங்கிறோம் இல்லையா நீ சொல்றதெல்லாம் கடவுளுக்கு தான் வெளிச்சம் கடவுளுக்குத்தான் தெரியும் கடவுளுக்கு தான் வெளிச்சம்னா என்ன அர்த்தம் அவருக்குத்தான் தெரியும்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம்னா என்ன கடவுளுக்கு வெளிச்சமாக தெரிய போகிறது கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம நம்ம நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் சொல்கிறோம் யாராவத்தர் சொல்கிறார் நம்பவே முடியல அந்த இப்படி சொல்கிறாரய்யா கடவுளுக்கு தான் வெளிச்சம் எல்லாரும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னெல்லாமோ சொல்கிறாங்க பகவானுக்குத்தான் வெளிச்சம்னு சொல்கிறோமோ இல்லையா இவனா நினைத்தோம் பகவானுக்கு தான் தெரியும்னு பகவானுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் என்ன புண்ணியம் பண்ணுகிறார்கள் என்ன பாபம் பண்ணுகிறார்கள் என்பதை அறிந்திருக்கிற சர்வஜனானவன் அந்த பகவான் அதனால அனைத்து உயிர்களையும் அறிபவன் அறிந்தவன் அறிந்து கொண்டிருப்பவன் அறியப் போகிறவன் அவன்தான் அறிந்து கொண்டிருக்கான் எல்லாம் நம்மை அறிபவனை அறிந்து கொள்ளப்பா அப்படிங்கிறார் சிங்கராசன் நம்ம வாழ்க்கையில் நம்மை எவன் அறிகிறானோ அவனை அறிந்து கொள் அவனிடம் அன்பு செலுத்து அவனை வழிபடு அவனை நினை அவனையே தேடு வேற எதையும் தேடாதே அப்படின்னு சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஐ இதுதான் கோரஸ்ஸாக வந்துட்டு இருக்கு எல்லாத்துலேயும் திரும்ப திரும்ப திரும்ப பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதேன்னு சொல்ல போகிறார் நான் வந்து பஜ கோவிந்தம் தலைப்புக்கு இப்போ அர்த்தம் சொல்லியிருக்கேன் இதையே நான் முன் சொல்லிட போகிறேன் ஆகையினால் பஜங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவிந்தங்கிறதுக்கும் அர்த்தம் சொல்லிட்டேன் கோவிந்தம்ங்கிறது இரண்டாம் ஏற்றுமை உரிமை கோவிந்தா கோவிந்தௌ கோவிந்தாக கோவிந்தம் கோவிந்தவு கோவிந்தான் ராமசப்தம் மாதிரி ராமஹா ராமௌ ராமாக ராமம் ராமவ் ராமான் கோவிந்தாங்க அப்படாது சம்ஸ்கிருத்தில் கோவிந்தானே இல்லை கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிறான் அந்த கோவிந்தா இருக்கே ஸ்ரீமத்ரமாரமண கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற இந்த கோவிந்தாலாம் கிடையாது அப்படி ஒரு சம்ஸ்கிருத்தில் அப்படி ஒரு சப்தமே கிடையாது கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த கோவிந்த அப்படிதான் பாடணும் நம்ம வந்து கோவிந்த தமிழ்ல வந்து எல்லாம் ஆ வாக்கி ராமா கிருஷ்ணா கோவிந்தா குருவாயிரப்பா அப்படியே ஆயிடுது எல்லாம் ஆக்கி புத்தம் எல்லாத்தையும் அப்ப கோவிந்த ஹே கோவிந்தே கோபால ஹே கோ நார்த் இந்தியாவில் இன்னும் ரொம்ப அழுத்தமா சொல்லுவாங்க நாமளாவது கோவிந்தோம் அவன் வந்து ஹே கோவி ஹே கோபால் அதுவும் தப்பு அவங்க சொல்றது தப்பு ஆனாலும் பரவாயில்லை ஏன்னா அங்கேயும் தா இத்து பிளஸ் ஆ இருக்கு கோவிந்த சம்போதன பிரதம பக்தி கோவிந்த கோவிந்தம் அப்படிங்கிறது தித்தியா பக்தி கோவிந்தாலாம் கிடையாது எதோ கோவிந்தா கொல்லி போட்டுட்டாங்கன்னா இந்த கோவிந்தா கோவிந்தாலாம் கிடையாது வெங்கட்ராமா கோவிந்தா நிறைய நம்ம கோவிந்தா அதுக்கு இன்னொரு இன்னொருத்தர் சொல்கிறார் கோவிந்தாங்கிறது எப்படி வந்ததுன்னு கேட்டால் இது வந்து ஜோக்கு இதுக்கு இத்தனை நேரத்துக்கு நேரம் மாறி போயிடுச்சுது கோவிந்த சப்தம் எப்படி தெரியுமா வந்தது திருப்பதி கோவிலில் நீ ஒன்று போன உடனே அங்கே சுவாமியை பார்க்குறதுன்னு உடனே சொல்லுவாங்க ஒரு ஆள் துளசி வச்சிருப்போம் துளசியாக தீர்த்தம் வச்சுருக்கோம் கோ இந்தா கோ இந்தா கோ இந்தான்னு சொன்னால கோவிந்தா அப்படின்னு அர்த்தம் வந்து கொடுத்தர் சொல்கிற எப்படி அவரோட புத்தி அவ்வளோவெல்லாம் வேலை செய்யும் கோபிகி வேத்தின்னு நம்ம கஷ்டப்பட்டு பாணினிய சூத்திரமெல்லாம் படிச்சு கோபிகி வேத்தி இது கோவிந்தா காஹா விந்ததி சொல்லி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கோம் சிம்பிளாக சொல்லிட்டேன் கோ இந்தா கோங்கிறது இங்கிலீஷு இந்தாங்கிறது தமிழ் ரெண்டையும் சேர்த்து கோவிந்தா தெலுங்குலேயும் இந்தா தான் நினைக்கிறேன் கோவிந்தும் இந்தா இந்த ஜரகண்டி ஜரகண்டி இந்தா கோவிந்த கோவிந்தா அது கோயந்தா அளவில் பாருங்க இன்னும் முடிய மாட்டேங்கிறது கோவிந்தா கோவிந்தா எல்லாம் இல்லை கோவிந்தா கோவிந்தா தான் சொல்லணுமே தவிர கோவிந்தாலாம் கோ ஈ இந்தா போட்டுடுறாங்க அப்படின்னு கோவிந்தா பிகம்ஸ் கோவிந்தா அப்போ தான் இந்த மீனிங் சரி வரும் எது கோவிந்தா அப்போதான் அது சரி வரும் அப்போதானே சரி அப்போ தானே நீங்கள் சேர்க்க முடியும் கோவிந்தா சேர்க்க முடியும் எப்படியோ பஜ கோவிந்தம்ங்கிற அர்த்தம் தெரிஞ்சாச்சு பஜ இப்போ கோவிந்தம்ங்கிறத முன்னாடி போடணும் பஜங்கிறத பின்னாடி போடணும் எப்போவுமே ஆப்ஜெக்ட் முன்னாடி அதுக்கப்புறம் வர்பு பின்னாடி போடணும் ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்குன்னா பஜ கோவிந்தம் எப்படி வேணாலும் போடலாம் நினை கோவிந்தனை கோவிந்தனை நினை எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா தேடு கோவிந்தனை கோவிந்தனை தேடு வழிபடு கோவிந்தனை கோவிந்தனை வழிபடு அன்பு அன்பு செய் கோவிந்தனிடத்தில் கோவிந்தனிடத்தில் அன்பு செலுத்து எப்படி வேணாலும் சொல்லலாம் அது மாதிரி அப்போ தான் இது அந்த ஸ்லோகம் அழகாக வரும் அதுக்காக அப்படி போட்டிருக்க இனி ஒவ்வொரு ஸ்லோகமாக படித்து அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் இதுதான் முக வைராக்கிய சித்தியர்த்தம் வைராக்கிய சித்தியர்த்தம் ஆச்சாரிய பகவத் பாதைகி இதம் கிரந்தம் ரசித்தம் வைராக்கியம் ஏற்படுவதற்காக இந்த கிரந்தத்தை சுங்கராச்சாரியார் இயற்றியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இனி படிக்கலாம் அப்புறம் அர்த்தம் சொல்கிறேன் எல்லாத்திலையும் இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கோரஸாட்டை வந்துட்டே கால நி நி ரெங்க சா காலே रक्षति நி நுகன் கரேவிந்தம் हे மூடமே கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ மத்தின்னு சொன்னா புத்தி மூடமதேன்னு சொன்னா அறியாமையில் இருக்கின்ற புத்தியே மூடமதே மூடமத்தேன்னு அட்ரஸ் பண்றார் மூடமத்தேன்னு சொல்லி இன்னொருத்தரை சொன்னா யாராவது சண்டைக்கு வந்துருவாங்க சொல்லி தம் மனசே சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கிறார் வேற திடீர்னு ஒரு ஆளை பார்த்து ஹே மூட அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா சரி வராது ஆக என்னால என்னன்னா தன்னுடைய மனசை பார்த்து சொல்லிக்கிற மாதிரியே அட்ரஸ் பண்ணுற ஹே மூட மதே பொய் நெஞ்சே சொல்றோம் பாருங்க நம்ம நெஞ்சை பார்த்தே பொய் நெஞ்சே ஏமாத்திரையே நெஞ்சே என்னையே நீ ஏமாத்திரையே மனசேன்னு நம்ம மனசே பார்த்து சொல்லிப்போமோ இல்லையோ என்னையேனு ஏமாத்த நம்மள அதை ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏமாத்துறது நம்ம மனசு தான் நமக்கு தெரியுமோ இல்லையோ தத்துவதர்ஷனி சபாவுக்கு தெரியும் ஆயினால நம்மளை ரொம்ப ஏமாத்திக்க ஏமாத்துறது நம்ம மனசு தான் அதில் ஹே மூடமத்தே என்ன அஜானத்தில் உழன்று கொண்டிருக்கும் மனமே பொய்யை மெய்யென்று நினைக்கும் மனமே எல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் தோன்றுறதோ இதுக்கு ஒத்த மாதிரி தோணணும் என்ன தோன்றதெல்லாம் எழுதிடக்கூடாது இதுக்கு ஒத்தது மாதிரி தோன்றதெல்லாம் எழுதணும் பொய்யை மெய்யென்று நினைக்கும் மனமே நிலையில்லாததை நிலை என்று நினைக்கும் மனமே அறியாமையில் கிழந்து கிடந்து உழலும் மனமே டிவி பார்க்கும் மனமே அங்கு இங்கு சுத்த வேண்டும் என்று அலையும் மனமே கிடைச்ச நேரம் அரட்டை அடிக்கும் மனமே முடிவிற்கு சொல்லிகிட்டே இருக்கான் என்ன மூடமதே ஏ மூடமதே நீ வந்து கோவிந்தனை நினை கோவிந்தனை பஜனை பண்ணு கோவிந்தனை பாடு கோவிந்தனிடத்தில் பக்தி பண்ணு மூணு தடவை சொல்கிற கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ நம்முடைய சாஸ்திரத்தில் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லணும்னா குறைஞ்சது மூணு தடவையாக சொல்லணும் மேலே எதையும் ஒரு வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்றால் அதை அதிகமாக சொல்லுவது சம்பிரதாயம் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக இது தான் வேணும் இது தான் வேணும் கடவுளை நினை கடவுளை நினை கண்டதெல்லாம் நினைக்காதே ஏ புத்தியே அப்படின்னு சொல்லி மனசுகிட்ட சொல்ற மாதிரி ஆக மூணு தடவை சொல்றது இருக்கு மூணு தடவை சொல்றது நோக்கம் என்ன வலியுறுத்தி சொல்வதற்காக ஒன்று இரண்டு நமக்கு இருக்கிற துக்கம் மூன்று விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது தாபங்கள் மூன்று ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீகம் என்று தாபங்கள் மூன்று உடம்புல வர்ற பிரச்சனை தீரணுமா கோவிந்தனை பாடு மற்றவங்களால் பிரச்சனை வர்றதா கோவிந்தனை பஜனை பண்ணு இயற்கையினால பிரச்சனை வர்றதா கோவிந்தனை பாடு ஆத்யாத்மிக தாப நிவத்தியர்த்தம் கோவிந்தம் பஜ ஆதி பௌத்திக தாப நிவத்தியர்த்தம் கோவிந்தம் பஜ ஆதி தெய்வீக தாப நிவத்தி அர்த்தம் கோவிந்தம் பஜ ஆகையினால மூன்று விகிதமான துன்பங்கள் தாபங்கள் நீங்குவதற்காக நீ கோவிந்தனை பாடு கோவிந்தனை வழிபடு இப்படி ஒரு அர்த்தம் இன்னொன்று நம்ம கிட்ட இருக்கிற கரணங்கள் மூன்று மனசு வாக்கு காயம் மூன்று சரீரத்தினால் கோவிந்தனை பூஜை பண்ணு வாக்கு கோவிந்தனை பாடு மனதால் கோவிந்தனை நினை உடலால் கோவிந்தனை வழிபடு உடலால் கோவிந்தனை வழிபடு சொற்களால் கோவிந்தன் புகழ் பாடு மனதால் கோவிந்தன் திருவுருவை எண்ணு ஆகவே அதுக்காக மூணு திறகு ஆக மனசு வாக்கு காயம் இந்த மூன்றும் கடவுளிடத்திலேயே செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ ஆக வலியுறுத்துறது ஒரு காரணம் அதாவது ஆதரார்த்தம் த்ரிவாரம் உக்தம் சம்ஸ்கிருத பாஷையில் சொன்னா தான் சிலதுன்னா ரொம்ப அதுக்கு அதுக்கு ஒரு பலம் இருக்கு ஆதரார்த்தம் திரிவாரம் உக்தம் ஆதரம்னா வலியுறுத்துவதற்க ஆதரார்த்தம் திரிவாரம் உக்தம் மூன்று தினம் சொல்லப்பட்டது தாபத்திரய நிவர்த்தி அர்த்தம் திரிவாரம் கோவிந்தம் பஜை தாபத்தயம் நிவிற்த்தி அர்த்தம் மூன்றாவதாக மூன்றாவதாக திரிவித கரணை கோவிந்தா பஜனீயா என்ன சம்ஸ்கிருதம் ரொம்ப இது த்ரிவித கரணை மூன்று வித கரணங்களாலும் மூன்று வித கருவிகளாலும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காக மும்முறை கூறப்பட்டது ஏன் மும்முறை கூறப்பட்டது அப்படின்னு ஒரு அப்படி கேள்வி கேட்டு இக்காரணங்களால் மும்முறை கூறப்பட்டது அப்படின்னு போட்டால் மனசில் அப்படியே போய் பசுமரத்தானி மாதிரி பதிஞ்சிடும் சக்குன்னு பிடிச்சிடும் அப்புறம் எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் எழுந்து கேட்டாலும் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்தன்னு என்னது மூணு தடவை சொல்லிவிட்டு வலியுறுத்துறதுக்காக சொல்லிட்டு மூணு தாப்பம் போகணுங்கிறதுக்காக சொல்லித்து அப்புறம் வந்து மூன்று வித கரணங்களால் பூஜை பண்ணுங்கிறதுக்காக சொல்லிட்டு சொன்னால் போகிற நினைக்கணும் சொல்ல அகாடமிக்கா இருக்க கூடாது வந்து அதில் வந்து பிரயோஜனம் இருக்கணும் ஆஹ பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் முதல்ல போட்டுக்கணும் ஹே மூடமதே ஓ மூடமனமே கோவிந்தம் பஜ கோவிந்தனை பஜிப்பாயாக கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கேட்கலாம் எதுக்கு நான் அப்படின்னு கேட்டா சொல்ற காலே சம்பிராப்தே சதி காலேதே சம்பிராப்தே சதி காலேன காலராஜ மரண மரதேவர சொல்லலாம் மரண அமரநாத் மரநாத்தான்னு என்ன அர்த்தம் யமதர்மராஜாதான் அமரநாதானா யார் சிவ ஆஹ மரணாத் அமரநாத் மரணாத்ன்னு பேர் வச்சா தெரியும் மரணாத்து மரணாத்து மரத்துக்கு நாதா மரத்துக்குன்னா மரம் இல்லை மரனா மரணம் மரநாதா அமரநாதா காலே காலதேவன் சந்நிஹிதே நெருங்கும் பொழுது சம்பிராப்தே நன்கு வந்து நம்மை நெருங்கும் பொழுதுங்கிற சந்நிகித சம்பிராப்தே மரணமானது நம்மை நன்கு நெருங்கி வரும் பொழுது மரணமானது நம்மை நெருங்கி வரும் பொழுது பகவானை பாடினா தான் பிரயோஜனம் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் படிச்சு காணும் யாரு எண்பத்தஞ்சு வயசு தாத்தா சங்கராச்சாரியார் சங்கராச்சாரியார் வந்து காசியில் இருந்தார் மணிகர்ணிகா கட்டத்தில் உட்கார்ந்து தான் பிரம்மசூத்திர பாஷ்யம் எழுதினார் காஷியில் மணிகர்ணிகா கட்டத்தில் உட்கார்ந்து பிரம்மசூத்திரத்துக்கெல்லாம் வியாக்கியானம் எழுதிக்கொண்டிருந்தார் பாஷ்யம் எழுதி கொண்டிருந்தார் அவர் தினம் அங்கே போய் உட்கார்ந்து எழுதுவார் அதுக்கப்புறம் அவருடைய இருப்பிடத்துக்கு போவர் சங்கராச்சாரியர் போயிட்டு போயிட்டு அந்த வயசான நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு இந்துசியாசம் எப்போன்னா அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கிராமர் படிக்கணும்னு ஆச்சு அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் கிராமர் படிக்காம படிச்சா ஒன்னும் வியாக்கரணம் புரோக்தம் பகவானுக்கு வந்து எல்லாம் இந்த வேத அங்கங்கள் இருக்கே அது வந்து அதுல வந்து முகமாக இருப்பது வியாக்கரணம்னு சொல்லி கடவுளுடைய முகம் வியாக்கரணம் வேத புருஷனுடைய முகம் வியாக்கரணம் கிராம இல்லைன்னு சொன்னால் சாஸ்திரம் ஞானமே வராது கிராமர் ரொம்ப முக்கியம் அதனால்தான் சொல்லுவாங்க ஏக சப்தா சுஜாத்தா சுஷ்டு பிரயுக்தா ஸ்வர்கே லோகே காமதுக் பவதி இது வந்து கிராமரை புகழ்ந்து சொல்கிற ஸ்லோகம் இது ஒரு சொல்லையாவது ஏகா ஷப்தா ஒரு சொல்லையாவது சுஜாத்தா நன்கு சுஷ்டுப் பிரயுக்தா நன்கு அந்த அந்த சொல்லை பிரயோஜனப்படுத்துவானேயானால் பிரயோகப்படுத்துவானேயானால் சொர்க்கே லோகே சொர்க்க லோகத்தில் காமது பவதி வேண்டியதையெல்லாம் பெறலாம் ஒரு வேடை சொன்னாலே இது கிடைக்குமா அதனால் சம்ஸ்கிருத கிரா இலக்கணம் படிக்கிறதுங்கிறது சாஸ்திர பட்டனத்துக்கு ரொம்ப அவசியம் நமக்கு வந்து ஆத்ம ஜியானம் வேணும்னா சாஸ்திரம் படிக்கணும் சாஸ்திரம் படிக்கணும்னா கிராமர் தெரியணும் நான் வந்து கிராமர்லாம் நீங்கள் படிச்சுங்க எங்களுக்கு படித்ததெல்லாம் சொல்லுங்கள் போகிறோம் அப்புறம் எனக்கு புரியிற அளவுக்கு உங்களுக்கு புரியணும் இப்படி சொல்ல முடியும் எனக்கு வந்து ஒரு கிராம ஒரு கிராமர் பாயிண்ட்டு நான் வந்து நான் இப்படி இந்த கிராமரை இப்படி போட்டால் இன்னொன்று கிளியராக இருக்கும் அப்படிங்கிற ஞானம் இருந்தால் எனக்கு பிரயோஜனம் ஆனால் பொதுவாக டீச்சருக்கு கிராமர் ஞானம் கண்டிப்பாக வரும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு கிராமர் ஞானம் ரொம்ப வேணும் கிராமரை ஞானம் இல்லாமல் சொன்னால் எண்ணத்தையாவது மாற்றி மாற்றி சொல்லிவிடுவோம் சக்குருத்து சக்கருத்து சக்கருத்துனால் பல தடவைன்னு அர்த்தம் சக்குருத்துன்னா மலம்னு அர்த்தம் சக்காரத்துக்கும் சக்காரத்துக்கும் பேதம் தெரியலன்னா என்ன பண்ணுறது அந்த அக்ஷர நிறைய இருக்குது விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஆனால் கிராமர் இல்லாமல் சாஸ்திரம் படிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு தாத்தா வந்து அந்த வயசில் சின்ன வயசில் படித்தாலே மனப்பாடம் ரொம்ப கஷ்டம் என்ன வயசில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரோவர்டடாக இல்லாத காலத்துலேயே டிவியெல்லாம் இல்லாத காலத்திலேயே ரொம்ப அளவுக்கு மீறின விளையாட்டுலாம் இல்லாத காலத்திலேயே நமக்கு வந்து மனப்பாடாகிறது கஷ்டம் ஆனால் இது எப்படின்னா இவர் வந்து உட்காந்து டுக்ரிங் கரணே கூ சத்தாயாம் அப்படின்னு படிச்சுருக்காரு தாத்து பாட்டம் ரெண்டாயிரம் தாத்து பாட்டம் இவர் வந்து டுக்ரிங் கரணே டுக்ரிங் கரணே டுக்ரிங் கரணேன்னு உரு போட்டுருக்காரு இவர் யாரு இந்த தாது பாட்டத்தெல்லாம் உரு போடுறது அது இந்த காஷி ரிஷிகேஷ்லாம் இருக்கு எக்ஸ்பர்ட் அவங்கலாம் இது எல்லாம் போன உடனே வந்து நம்மளாவது பரவாயில்லை தமிழ்நாட்டில் கொஞ்சம் அறிவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து மனப்பாடம் பண்ணுவோம் அதெல்லாம் கிடையாது இந்த பொட்டை நெற்றுன்னு ஒன்று பாருங்க தப்பா இல்லைங்க பொரு போடுதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க அது அங்கே நார்த் இண்டியாவை தான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவோம் இங்கெல்லாம் அங்கே அப்படி இல்லை ராமாக ராமோ ராமாக பிரதமா ராமோ ராமானு திதீயா ராமேண ராமாபாம் ராமே திருத்தீயா ராம ராமா ராமேபியா சதுர்த்தி ராமத் ராமாபியம் ராமேபியா பஞ்சமி ராமஸ் ராமயோஹோ ஷஷ்டி ராமே ராமயோஹோ ராமே சப்தமி ஹே ராம ஹே ராமோ ஹே ராமா சம்போதன பிரதமா ஒன்னொன்றுக்கும் எனத்துக்கு பிரதமர் திருத்தியாக சொல்லணும் அனா விஷயம் இதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க இப்படி இங்கேருந்து நம்ம அப்படி சொல்ல மாட்டோம் ராமஹ ராமோ கொஞ்சம் விவேகிகள் ராமஹ ராமோ ராம ராமம் ராமோ ராம ராம ராம பேராம ராம பேராம ராம ராம ஹேரா ஹே ராம பிடிச்சிருவோம் அது மாத்தமில்லை யோசிச்சு நேரம் வாத்தியார் பார்க்கறது மூஞ்சி இப்படி பார்ப்போம் புரிஞ்சிடும் அதனால் ஆனால் ஒன்றும் அவங்க வந்து இதில் எல்லாம் உரு போட்டு வச்சிருப்பாங்க அவங்கள யாரும் அசைக்க முடியாது அவ்வளோ தூரம் மனபாடம் பண்ணுவாங்க சங்கராச்சாரிய சொல்கிறார் இவ்வளோ வயசாகிடுச்சையா இனி நீர் கிராமர் படித்து இனி நீர் வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் அந்த வேதாந்தத்தை படித்து அதில் தாத்பரிய நிர்ணயம் பண்ணி அகம்பிரம்மாஷ்மி புரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் மனனம் வேறு பண்ணி அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்குள்ளே நீர் இருப்பீரோ மாட்டீரோ மனுஷ ஜன்மாவாக வீணாக போயிடுமேயா ஆகையினால இந்த கிராமரை வந்து அளவுக்கு மீறி படிக்காதுங்கிறது அதான் கிராமர் படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு இல்லை ஆனால் உண்மையில் சொல்கிறேன் கிராமர் வந்து சரியான அடிக்ஷன் ரொம்ப இந்த மேக் மேக்ஸ் எல்லாம் அடிக் அடிக்ட் பாருங்க இந்த கால்குலேட் பண்ண ஆரம்பித்தாச்சுன்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு அதே தான் அது மாதிரி இது ஒரு அடிக்ஷன் தான் இந்த கிராமர் படிக்கிறோம் என்ன பேசினாலும் கிராமர் தான் வரும் எப்படி இருந்தாலும் சரி கடைசியில் எங்கே கிராமரில் வந்து முடிக்கும் கடைசியில் இந்த தாத்து அங்கே வந்திருக்கு அந்த தாத்துக்கு ஒரு ரூல் இந்த ப்ரைஸில் போட்டிருக்கு அதில் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி இந்த தாத்து மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் தாத்து அதுக்கு ஒரு பெக்யூலியாரிட்டி இருக்கு சொல்லி என்ன தேவை சொல்லிட்டு தான் இருக்கும் மூலம் முக்கியமானது விட்டு போயிடும் இப்போ வந்து இலை வேணும் சாப்பிட்றதுக்கு இலையில் சாப்பாடு போடணும் இலை வந்து கவுனம் சாப்பாடு வந்து முக்கியம் இலை இல்லாட்டி தட்டில் போட்டு சாப்பிடணும் கட்டில் இல்லாட்டி யாருன்னு தரையை கூட க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடலாம் இல்லாட்டி கையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம் பாத்திரத்திலேருந்து ஆனால் இலை வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது ஆனால் இலை வேணுமா வேண்டாமா வேணும் அது மாதிரி தான் கிராமர் கிராமர் இல்லாமல் படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியும் ஆனால் கிராமர் வேணுமா வேண்டாமென்னா வேணும் அது கவனம் எது எலை தட்டு வேணும் இலை வேணும்னு சொல்கிறது வந்து அதுக்காக வேண்டிய எப்போ பார்த்தாலும் தலையிறமையில சாப்பிடுப்போம் எதுவும் கதி இல்லைன்னா ஒரு நாளைக்கு சாப்பிடுவோமோ என்னவோ எப்போ பார்த்தாலுமோ சாப்பிடுவோம் இப்போ புரிஞ்சுங்க எது கவுனம் எது முக்கியம் இப்போ கிராமர் படிக்க முடியாது ரொம்ப முக்கியம் அது ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி கிராமரில் நுழையப்படாதுங்கிற சங்கராஜர் அது ஒரு லிமிட்டை தாண்டக்கூடாது எப்படி இந்த சகுன பக்தியிலே நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள் அது மாதிரி தான் கிராமர் பீப்புள் வியாக்கிரம் அவங்களுக்கு வியாக்கரணமே போரும்பாங்க நாங்கள்னா வியாக்கரணம் வியாதிகரணம் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு லிமிட்டை தாண்டியாச்சுன்னு சொன்னால் வியாக்கரணம் வியாதிகரணம் வியாக்கரணம் வந்து வியாதியத்தான் அதனால என்ன சொல்கிறார் நகி நகி ரஷதி நீ இந்த கிராமர் படிக்கிறவாறு அதுக்கு ஒன்றும் கிடையாது அந்த வயசான காலத்தில் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஒரு கிழவனார் தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிற காரியத்தை சங்கராச்சாரியர் இப்படி சொல்றாரு வரும்போது அந்த நேரத்தில் கடவுளை நினைப்பையா நகிங் கரணை நினைப்பாங்க மரண காலம் வரும்போது கிராமரை மரண காலம் வரும்பொழுது இலக்கணத்தையா சிந்திக்க முடியும் கடவுளை சிந்தித்தால் என்றோ பலன் எம் எம் வாபிஸ்மரன் பாவம் தியஜத்தியே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத் பாவபாவித தஸ்மாக சர்வேஷு காலேஷு மாமனஸ்மர யுத்தன் அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்துங்க இங்கே எதை நினைச்சுட்டு போனால் யார் மரண காலத்தில் எதை நினைக்கிறார்களோ அவர்கள் அதையே அடைகிறார்கள் ஆகவே அர்ஜுனா எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு கர்மம் பண்ணினார் பகவான் எட்டாவது அத்தியாயத்தில் ஆகையினால் அதெல்லாம் நம்ம இங்கே கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கொண்டோமே நான் நன்றாக இருக்கும் மரண காலம் வரும்பொழுது உனக்கு இலக்கணமாக காப்பாற்றப் போகிறது மரண காலம் வரும்போது இறைவனை அல்லவா நீ நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இப்படி ஒரு அர்த்தம் நகி நகி ரக்ஷதிங் கரணேங்கிறது டுக்ரிங் கரணே எனக்கூடிய இலக்கண சாஸ்திரமானது டுக்ரிங் டுக்ரிங்கிறது தாத்து கரணேங்கிறது அதனுடைய மீனிங் பூங்கிறது தாத்து சத்தாயாங்கிறது அதனுடைய பூ சத்தாயம்ங்கிறது அதனுடைய அர்த்தம் இப்போ வந்து அர்ச்சு பூஜாயாம் அர்ச்சுன்னு சொன்னால் என்ன அது ஒரு தாத்து அதனுடைய மீனிங் என்ன பூஜாயாம் அர்ச்சதி அர்ச்சா அர்ச்சந்தி அர்ச்சசி அர்ச்சா அர்ச்ச வர்த்தப்படிலாம் சொல்லணும் இப்படி எல்லாம் படிச்சாதான் என்னுடைய படிப்பை காட்டுறதுக்காக சொல்லலை என்னுடைய படிப்பு ரொம்ப கம்மி சம்ஸ்கிருத கிராமர்லாம் உங்களுக்கு என்னவோ பெருசா தோணும் ஆனாலும் அந்த சம்ஸ்கிருதத்து கிராமரில் வந்து இப்படிலாம் கிரமங்கள்லாம் இருக்குது அது மாதிரி இங்கே என்ன டுக்ரிங் கரணேங்கிறதுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அர்ச்சு பூஜாயாம் என்பது போல டுக்ரிங் கரணே டுக்ரிங் என்பது ஒரு தாது அதுக்கு வந்து கரணே செயல் பொருள் செயல் பொருள் அப்படிப்பட்ட இலக்கண பாடத்தை உருப்போட்டு மரண காலத்திலே அது உனக்கு பயன் தருமா துக்ரிங் கரணே சன் காலே சந்நிஹித்தே சம்பிராப்தே சதி நகிரி நகி ரக்ஷதி நகி நகி ரக்ஷதிங்கிறத நீங்கள் ரக்ஷத்தியை இன்னொன்று சப்ளை பண்ணிக்கணும் நகிரக்ஷதி நகி ரக்ஷதி காப்பாற்றாது காப்பாற்றாது அது உன்னுடைய பிறவி பிணியை போக்குமா சம்சாரத்திலிருந்து உன்னை விடுபடும்படி செய்யுமா ஒன்றும் செய்யாதுங்கிற இப்படி ஒரு அர்த்தம் இன்னொரு முக்கியமான ஆழமான அர்த்தம் இருக்கிறதுக்குள்ள ஏன்னா சங்கராச்சாரியா தன்னுடைய பாஷ்யங்களில் எல்லாம் கர்மத்தினால் முக்தி இல்லை என்பதை பல இடங்களிலே நிரூபித்திருக்கிறார் இந்த தாத்துவோ கரணே என்று சொல்லுகிறது ஆகவே இந்த வார்த்தை என்ன குறிக்கிறது என்றால் மரணம் வரும்பொழுது நீ செய்த கர்மத்தினால் உனக்கு முக்தி கிடைக்காது என்று சொல்லுகிறது ஆகவே கோவிந்தம் பஜ என்பதற்கு பொருள் கோவிந்தனை அறிந்து கொள் என்பதுதான் பொருள் இந்த இடத்துல ஞான காண்ட அர்த்தமாக முதல்ல சொன்ன மீனிங் பக்தி அர்த்தம் உபாசன காண்டமான அர்த்தம் இப்பொழுது இரண்டாவதாக இப்பொழுது சொல்லக்கூடிய மீனிங் அர்த்தம்ியானகாண்டின்படி நீ இறைவனை உன்னுடைய ஸ்வரூபமாக அறியவில்லை என்றால் மரணம் வரும்பொழுது நீ செய்த கர்மங்களால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை மறுபடியும் பிறப்புத்தான் ஏற்படும் ஆ டுக்ரிங் கரணே நகி நகி ரக்ஷதீனா கர்மா உன்னை முழுமையாக துன்பத்திலிருந்து விடுவிக்காதுன்னு போடணும் கர்மா விடுவிக்காதுன்னு போடலை நம்ம கர்மம் உன்னை கர்மன்னா நான் சொல்வது ரிச்சுவல்ஸ் பூஜைகள் சடங்குகள் யாத்திரைகள் அவரே சொல்ல போகிறார் குருத்தே கங்கா சாகர கமனம் பிரதபரிபாலன மசவாதானம் ஞான விஹீன சர்வமத்தேன முக்தி ந பஜதி ஜென்மசத்தேனு அவரே சொல்ல போகிறார் இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்வது நல்லது அஹுங் கணே காலே சன்னி சம்பாப் சதி நி ரேடமே கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிம்ஜ இப்படி ரீ அரேஞ்ச் பண்ணணும் இப்போ டுகிரிங் கணே ச இப்படி போடணும் காலே சன்னி சம்பாப் சதி டுகிரிங் கணே நகிரி நகிரி இப்படி அன்மயம் தஸ்மாத் ஆகவே மூடமதே மூடமதியே விளக்கம் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொன்னால் போரடிக்கும் மூடமதே கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவி மாற்றி போடும் இப்போ முதல்ல என்ன அன்மயம் காலே நம்பர் ஒன் தன்னிகிதை ரெண்டு சம்பிராப்தே மூணு டுக்ரிங்கரணே நாலு நகிரக்ஷதி நகிரக்ஷதிங்கிறத பிரித்து போட்டுக்கணும் நீங்கள் நகிநகிரி அஞ்சு அதனால் தஸ்மாத்துன்னு ஒன்று போட்டு ப்ராக்கெட்டில் ஆறு போட்டு மூடமத்தே ஏழு போட்டு கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜன்னு படிக்கணும் அப்படி படித்தா பிரம்மானந்தமாக இருக்கும் அப்பா இந்த சோகம் நல்லா புரிஞ்சுது ஒரு சந்தோஷம் ஏற்படும் எனக்கு நல்லா புரிகிறது நான் முத முதல்ல விஸ்தாரமாக எடுக்கிறேன் என்னால் நன்றாக எனக்கு புரிகிறது இல்லை கோவிந்த பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்போ நீங்கள் பக்திபரமாகவும் சொல்லலாம் இதை ஞானபரமாகவும் சொல்லலாம் ஞானபரமாக சொல்லும் போது பஜசப்தத்துக்கு என்ன அர்த்தம் பஜசப்தத்துக்கு அறிந்து கொள் அப்படின்னு அர்த்தம் பக்தி சப்தமாக சொல்லும்போது வழிபடு பூஜை பண்ணு அன்பு செலுத்து கடவுள கடவுள் ஒருத்தந்தந்தந்தான் நமக்கு உண்மையிலேயே ஜதி அப்படின்னு அர்த்தம் அப்படி சொல்லிவிட்டு இனி வர்ணனை பண்ண ஆரம்பிக்கிறார் ஏன் பக் இவ்வளோ கோவிந்தனை பஜனை பண்ணணும் இப்படின்னா அதாவது இந்த பணத்தாசை இருக்கு பாரு அதை கொஞ்சம் விடுங்கிற பணத்தாசை இருக்கிறதே பணத்தில் ரொம்ப ஆசைப்பட்டு நீ திண்டாடுறையே அதை கொஞ்சம் விடும் இதுக்கு தான் நான் வந்து எடுக்க மாட்டேங்கிறது ஏற்கனவே ஜனங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க நம்ம வந்து இதெல்லாம் சொன்ன சாமியார் இப்படி தான் சொல்லுவார் ஆனால் வந்து தட்சிணம் வாங்கிட்டு போடுவார் எப்படி அப்படி தான் தோணும் அதனால் இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் தயங்குவோம் பப்ளிக்கில் எடுக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவோம் பரவாயில்ல நீங்களாம் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஆகணும் அதனால எடுக்கிறேன் பரவாயில்லை ஒன்னும் நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு ஸ்லோகம் படிக்கலாம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் ீிநாரு சி மனசி வித்திருஷ்ணா எல்லோ வின வினோதி ீமத்திருஷ்மீ பஜ கோவிந்தம் பஜ கோோவிந்தம் கோவிந்தம் பூடமதே ஹே மூட ஓ மூடனே சின்மையான் சுவாமிஜி ரொம்ப வாழ்த்தும் ஓ ஹூன் இழுப்பர் பயங்கரம் எழுப்பர் ஜிஹி தன பணம் ஆகம வரவு பண வரவு திருஷ்ணான் சொன்ன அந்த ஈகர் ஈகர்னஸ் வரப்போகிறது வரப்போகிறது ஒன்றாம் தேதி வரப்போகிறது அதான் ஒன்றாம் தேதி வரப்போகிறதுனா இருக்குது பாருங்க சம்பள தேதி ஒன்றில் இருந்து இருபது வரைக்கும் கொண்டாட்டம் இது மாதிரி வர்றது வரப்போகிறது அதனால அது வந்துடும் வந்துடும் வந்துடும் நான் இப்போ இப்படி போட்டிருக்கேன் அது இப்படி பண்ணிருக்கேன் அது வரப்போகிறது வரப்போகிறது பணம் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் அந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த சொன்னாலே ஃபர்ஸ்ட்டுன்னு அர்த்தம் தாகம்னு பண வரவில் ஒரு தாகம் மோகத்தினால் உண்டாகும் தாகம் ஆகினால தன ஆகம கிருஷ்ணா ஜெயி அதாவது இங்கே ஜகதே ஞாபகம் வச்சுக்கணும் நாம் வந்து தன லக்ஷ்மின்னு சொல்லி பூஜை பண்றோம் பணத்தை பூஜை பண்றோம் ரொம்ப மரியாதை பண்றோம் ஆனால் அளவுக்கு மீறி ஆசைப்படுற போது தான் இந்த வார்த்தைகள்லாம் எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து பைசாவை பைசாவை எண்ணி எண்ணி திரும்ப திரும்ப பேங்கில் போட்டு எழுது காலமுறை எழுந்தவுடனே முக்கியமாக ஹிந்து பேப்பரை திறந்த உடனே ஷேர் மார்க்கெட் தான் ஸே ஒன்றும் பார்க்குறது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் என்னாச்சு இன்றைக்கி என்ன போயின்னு இருக்குது அதெல்லாம் முதல் பாராயணம் தான் ஃபஸ்ட்டு பாராயணம் காஃபியே உள்ளே போகும் முதல்ல வந்த உடனே இந்த பேப்பரை எடுத்து ஷேர் மார்க்கெட்டெலாம் ஒரு தினம் பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அது அதில் இருக்குது கொஞ்சம் தூக்கி போடலாமா பண்ணலாமா அப்போ பாருங்கண்ணே காலம்பர ஷேர் மார்க்கெட் உள்ளே போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் மனசுக்குள்ள அப்புறம் எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அப்புறம் வந்து நீங்கள் பாத்ரூம் போகும்போது பல்லு தைக்கும் போது எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகத்தில் இருக்கும் இப்போ இதில் போடணும் இது பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி சொல்லணும் ஃபோன் பண்ணணும் அந்த ஆள்கிட்ட சொல்லணும் இப்படியே ஓடிண்டே இருக்கும் அப்புறம் போட்டதுக்கு வர அது வரணுமே வரணுமே வரணுமே பார்த்தியா சொன்னியா கேட்டியா அந்த ஆள்கிட்ட வசூல் பண்ணணுமே வசூல் பண்ணினீங்க ஆனால் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்லலை கடவுளை மறந்துட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு சரி வராது கடவுளை மறந்துவிட்டு பணம் பணம் என்று அலைவதற்கிருக்கிறதே அது சரி வராது அது நிச்சயமாக துன்பத்தை கொடுக்கும் மூன்று நேரம் என்னானாலும் சரி கடவுளை நினச்சிட்டு தான் மற்ற இந்த நேரத்துக்கு இப்போ இதெல்லாம் வேண்டியது இல்லைப்பா அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பணம் வரவா இருந்தாலும் எனக்கு இப்போ வேண்டாம் இப்போ எனக்கு பகவான் தான் அதனால் கடவுளை நினைக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கிட்டு கடவுளை நினைக்கும் போது இதெல்லாம் நினைக்காம ஸ்தோத்திரங்களை எல்லாம் நல்லா சொல்லி அப்படி பண்ணுற நேரத்தில் போய் பண்ணுற நேரத்தை எல்லாம் விட்டுட்டு இப்படி இருக்கோம் பாருங்க அதுதான் தகுந்த பகவத்சித்தனத்துக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு பண வரவுக்காக வேண்டி ஏங்கின்னு இருக்கோம் பாருங்க அதுதான் தகுந்த தன ஆகம திருஷ்ணாம் ஜெயி இது சொல்கிறார் மனசை ஏன்னா மனுஷருடைய சுவாவமே எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு வந்து வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாயிட்டே இருக்குது அதுவும் இப்போ நவ்டேஸ் நமக்கு வந்து வாழ்க்கையில் தேவைகள் அதிகமாகிறது தேவைகள் அதிகமாகிறது பேருக்காக பணம் வேண்டியிருக்கு புகழுக்காக பணம் தேவைப்படுறது அப்புறம் நம்முடைய சுகபோகங்களுக்காக பணம் தேவைப்படுகிறது பெருமையாக இருக்கணுங்கிறதுக்காக பணம் தேவைப்படுகிறது எதுக்குத்தான் பணம் தேவையில்லை அப்ப என்ன ஆயிடும்னா பணம் வந்து முழுக்க முழுக்க மைண்ட் ஆக்குபை பண்ணியாச்சுன்னா பகவானுக்கு எங்க இடம் பகவானுக்கு எப்ப இடம் இல்லையோ நிம்மதிக்கு அப்புறம் எங்க இடம் கடவுளுக்கு எப்பொழுது மனதிலே இடம் இல்லையோ அப்பொழுது அப்புறம் நிம்மதிக்கு எங்க இடம் இருக்க போகிறது பிளான் பண்ண வேண்டிதான் நிறைய பிளான் பண்ணணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் வேண்டாம் சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது ஆனால் அது ஒரு லிமிட் இருக்குது அந்த ஒரு அளவை மீறுற போது எல்லாம் த ப்ராப்ளம் தான் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் பழமொழியே இருக்கு இல்லை பேராசை பெருநஷ்டம் பாருங்களேன் பேப்பரில் படிக்கிறோம் இல்லை இருபத்தி நாலு பர்சன்டெல்லாம் என்ன படாது பாடுபடுறது டிவியில் காட்டுறான் அவனும் அங்கே போய் வாசலில் ஸ்கூட்ரை வச்சுன்னு இருக்கிறான் அவனுக்கு பேட்டி உங்கள் பணம் உங்கள் பணம் எப்படி போச்சு நான் தான் கொடுத்தேன் அவன் வரேன் நான் நாளைக்கு தரேன் நான் இன்னைக்கு தரேன் சாத்தியாச்சு இனிமேல் கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தான் பேச்சு இவங்க யாரும் பக்கத்தில் போக முடியாது போட்டவனுக்கெல்லாம் திருப்பதி வெங்கடாச்சிரவசதி நித்தி தான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு முதலே கிடச்சா போன வேற எங்கேயாவது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் போட்டிருந்தா லெவன் பர்சன்ட்டோ டுவெல் பர்சன்ட்டோ அளவுக்கு மீன் ஆசைப்பட்டதுனால இப்போ டுவெல் பர்சன்ட்டும் போச்சு ஒரேடியாக போச்சு முதலுக்கே மோசம்னா அதெல்லாம் இன்னைக்கு இதுக்கு பொருத்தமான கிளாஸுக்கு பொருத்தமான சப்ஜெக்ட் உதாரணம் என்னென்ன அதனால என்னென்ன தன ஆகம திருஷ்ணான் ஜெயி அதை விட்டுடும் ரொம்ப அளவுக்கு மீறி நினைக்காது அது மாத்திரமில்லை மனசி விதிருஷ்ணாம் சத்புத்தி குருங்கிறது மனசி மனதிலே வித்ருஷ்ணா திருஷ்ணாவுக்கு ஆப்போசிட் என்ன விகதா திருஷ்ணா வித்ருஷ்ணா தாம் வித்ருஷ்ணாம் சங்கராச்சாரியார் வந்து கிராமரை வந்து கண்டனம் பண்ணுற எடுத்த உடனே நான் அதிலேயே கிராமர் சொல்லிகிட்டு இருக்கேன் பாருங்கள் அதுதான் கெப்பாசிட்டி ஏன்னா அது இந்த ஸ்லோகம் எழுதுறதுக்கு அவர் கிராமர் தெரியணுமா தெரிய வேண்டாமா இப்போ இல்லாட்டி இந்த ஸ்லோகம் எப்படி எழுத முடியும் இல்லாட்டி எங்கேயோ எல்லாம் எழுக்குது நம்ம இப்படி தாளம் போட்டு பண்ணால் கரெக்டாக வர்ற மாதிரி எழுதி வச்சிருக்கார் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தானே எழுத தெரியும் அதுக்கு ஒரு ஞானம் வேணும் இல்லை எல்லாம் இருக்குது நான் ஞாபகம் வச்சுக்கணும் இலக்கணம் படிக்க இலக்கணத்துலையே அதிகமாக புத்தியை செலுத்தாதே பணத்தில் அதிகமாக புத்தியை செலுத்தாதுன்னு முதல்ல வெறும் படிப்பு படிப்பு மாத்திரம் போதாது அப்படிங்கிறது கருத்து இருக்குது படிப்பு சொல்லியிருக்கு நீங்கள் அதையும் கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் படிப்பு மாத்திரம் உன்னை வந்து நிம்மதி கொடுத்துராது நீ கடவுள் பக்தியோடு படிக்கணும் கடவுள் பக்தியோடு படித்தான பிரயோஜனம் வெறும் மொட்டை படிப்பு இருக்கே அந்த படிப்பு பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறது மனசி மனசில் வித்ருஷ்ணாம் சத்புத்தி குரு வித்ருஷ்ணான்னா என்ன அர்த்தம் விகதா விகதா திருஷ்ணா திருஷ்ணான்னு அந்த தாகம் ஆசை அது இல்லாமல் விகதா அது இல்லாதது குரு அப்ப இதுலேருந்து என்ன பண்ணணும் திருஷ்ணாங்கிறது அசத் அர்த்தம் அந்த புத்தி நல்ல புத்தி இல்லைன்னு சொல்ற ஆசையை ஆசைக்கு மாறானதை அந்த நல்ல புத்தியை மனதிலே கொள்வாயாக வித்ருஷ்ணாம் சத்புத்தி மனசி குரு மனதில் கொள்வாயாக ஓ மூடனே பண வரவில் பண வரவில் உள்ள ஆசையை வெற்றிகொள் வெற்றி கொள் ஜெய் ஜெய்ப்பாயாக அதுக்கு என்ன பண்ணணும் மனசில் வந்து நீ என்ன பண்ணணும் அதுக்கு ஆப்போசிட்டாக திங்க் பண்ணுங்கிற பேர் பிரதிபக்ஷ பாவனான்னு பேர் சாஸ்திரத்தில் அதாவது எந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கோ அதுக்கு மாறான நல்ல எண்ணத்தை எண்ணி எண்ணி ஆழமாக்கிட்டோம்னா அந்த எண்ணம் போயிடும் அதுதான் அதனுடைய சுபா மனசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது நீங்கள் மனசில் வந்து ஏதாவது ஒரு துர் துர்ச்சிந்தனை இருக்குன்னு வச்சுங்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக சச்சிந்தனையை நினச்சி நினச்சி நினச்சி அந்த துஷ்சிந்தனையை நீக்கிடும் அதுக்கு சத்சங்கம் ஆகும் இந்த மாதிரிலாம் படிக்கணும் என்ன பரவாயில்லை என்ன போர் அடித்தாலும் பரவாயில்ல அதில் ஈடுபாடோடு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் காலப்போக்கில் எல்லாம் நல்லா மாறிடும் மனசு ரொம்ப அப்படியே ஸ்படிஞ மாறி மாறிடும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது மனசில் அதனால் மனசு இதை இது அதுக்கு ஆசை போகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது ரொம்ப பிறந்ததுலேருந்தே எனக்கு பணத்தாசை பிடிச்சிருக்கு நான் என்ன பண்ணுறது சுவாமி அதுக்கு அவர் சொல்கிறார் மனசி வித்ருஷ்ணாம் சத்புத்தி குரு மனசில் பற்றற்ற தன்மை வித்ருஷ்ணாம் ஆசையில்லாத தன்மையான நல்ல புத்தியை வளர்த்திக்கொள் வளர்த்திக்கொள் அது தானாக வராது நீ வளர்த்தி கொள்ளணுங்கிற அடுத்த வரிய சொல்லாக உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் கூட கர்மோபாத்தம் எது நிஜ கர்ம உபாத்தம் லபசே எந்த ஒரு சரியான முறையான செயலால் நீ பெறுகிறாயோ லபசே தேன சித்தம் வினோதய ஓ வித்தம் தேன வினோதய சித்தம் இப்படி இருக்கு நல்லா இருக்கு அதாவது நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பாரு நான் கொஞ்சம் கவனிக்காம இருந்தேன் இப்போ சொல்கிறேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தில் ஓ மனசை நல்லா வச்சுக்கப்படு தேன சித்தம் வினோதம் உழைச்சு எந்த பொருளை சம்பாதிக்கிறாயோதய நல்லா சொல்றேன் இங்க உட்கார்ந்து எந்த ஒரு செல்வத்தை நீ முறைப்படி சம்பாதிக்கிறாயோ அந்த முறைப்படி சம்பாதித்த பொருளை கொண்டு உன் மனதை திருப்திப்படுத்துங்கிறார் முறைப்படி சம்பாதித்த பொருளை கொண்டு தனத்தை கொண்டு உன் மனதை சந்தோஷப்படுத்து பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தானின் இல்வாழ்க்கை வழியஞ்சல் எஞ்ஞான்றும் இல்லுனர் வள்ளுவர் பழிக்கு யாராவது பெரியவங்கள்லாம் இப்படி வந்து அநியாயமாக கோடி கோடிங்கிறான்ப்பா இத்தனை பதினாலு இதுவான் இத்தனை ஏக்கரான் என்னது வீடாது என்ன உள்ளுக்குள்ளே ஸ்விம்மிங் பூலாம் ஊருடைய பழிக்கு அஞ்சிங்கிற பழி பார்த்து ஊன் பகுத்து ஊன் உடைத்தாயின் பழிக்கு அஞ்சி சம்பாதித்து அந்த பணத்தை பகுந்து கொடுத்து நீ இல்வாழ்க்கை வாழ்வாயே ஆனால் உன்னுடைய வம்சம் அபிவிருத்தியாமல் போகா போகுவது என்பது இல்லைங்கிறார் பழியஞ்சி பார்த்து ஊன் பார்த்துன்னா பகுத்து ஊன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைனர் ஒரு குரல் பழியஞ்சி பார்த்தூன் உடைத்தாயின் இல்வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல் வம்சாபிவிருத்தி இல்லாம போகிறதுங்கிறது ஒரு நாளும் கிடையாது அது தொடர்ந்து இருக்கும் நீ இன்னைக்கு பண்ணுறது எத்தனையோ அம்சத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் தாத்தா வந்து சோமயாகம் பண்ணார்னு இன்னைக்கு இவர் தீட்சிதுன்னு பேர் போட்டுருக்காரு இல்லையா சாம தாத்தா சோமயாகம் பண்ணாராம் இவர் சோமயாகம் பண்ணுறதுல இவர் யாகமே வேற ஆனாலும் என்னன்னா நாக சதானந்த தீட்சிதர் போட்டுருக்கார் இவர் அது அவர் பண்ண புண்ணியும் இவர் வாழ்கிறார் அவ்வளோதான் அது மாதிரி எதுக்கு இதை சொல்கிறோம்னா நீ நிஜ கர்மோபாத்தம் வித்தம் நிஜ கர்மன்னா என்ன அர்த்தம் நேர்மையான கர்மம் ஸ்வகர்மம் அப்படின்னு அர்த்தம் நிஜ கர்ம உபாத்தம் நிஜ கர்ம உபாத்தம் வித்தம் நிஜ கர்மன்னு நேர்மையான முறையில் உழைத்து சம்பாதித்த பொருள் எது எதுவோ எது லபச எது அடைகிறாயோ தேன தேனா தேன வித்தேனு சேர்த்துக்கணும் நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் அந்த வித்தினால் அந்த பணத்தை கொண்டு மனதை சந்தோஷப்படுத்திக்கொள் அப்பவும் என்ன சொல்லுவாங்க தெரியவங்க அந்த பணத்தை கொடுத்து தர்மகாரியம் பண்ணுமாங்க சித்தம் வினோதையா என்ன அர்த்தம்னா பஜகோவிந்தத்திலேயே ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொல்லி இருக்கு பாருங்க ஆகையினால அதுதான் நான் வந்து அந்த சித் அந்த வித்தத்தை வச்சு நான் சித்தத்தை வினோதம் பண்ணின்னு இருக்கேன்னா யாகிரத அதனால் வந்து நிஜ கர்மோ பாத்தம் வித்தம்ங்கிறது மாத்திரம் தெரியாது கண்ணுக்கு சித்தம் வினோதயங்கிறது மாத்திரம் தெரியும் நிறைய பேருக்கு அதான் சிலதெல்லாம் மறைச்சிடும் கண்ணுக்கே தெரியாது நேர்மையாக சம்பாதித்த பணத்தை கொண்டு உன் புத்தியை வந்து சந்தோஷப்படுத்துங்கிறார் போகத்தை அனுபவிங்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அப்போ வந்து நம்ம அந்த போர்ஷன் மாத்திரம் பார்க்கக்கூடாது எல்லாத்தையும் சரியாக பார்க்கணும் சித்தம் வினோதயா வினோதயான நான் மகிழ்ச்சிப்படுத்து கொஞ்சம் நேரம் ஏதாவது டிவி பாரு டிஸ்கவரி சேனல் போட்டு பாரு பரவாயில்லை தப்பு டிவி வாங்கு டிஸ்கவரி சேனல் போட்டு பார் தப்பு கிடையாது ஏதாவது நல்ல காலையில் சொற்பொழி வித வந்துருந்தால் கேளு குரு தர்சனம் இருந்தால் அப்படி அந்த வினோத அடுத்த ஷ்லோகத்தை ஓ பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுத பூர்ணஸ் பூர்ணமா தாஜப்பூர்ணமேவிஷ் ஓம் ஓ